الحمد لله الحمد لله نحمده ونسعينه ونستغفره ونعوذ بالله من شرور أمسنا ومن سيئات أعمالنا من ينزه الله فلا من ظل ومن يضلله فلا آمينا وأشهد أن لا إله إلا الله واشهد ان لا اله الا الله ونشهد ان محمدا رسول الله صلى الله عليه وعلى اله وصحبه اجمعين كما صلى تعالى على ابراهيم وعلى اله وصحبه وبارك على محمد وعلى اله وصحبه كما بارك على ابراهيم وعلى اله وصحبه في العالمين امين نبينا محمد صلى الله عليه واله وازواجه وذريته واحفاده وجميع بيته اجمعين واو فيكم عباد الله وهي يا هو يا محق الله فان التقوى راس الامور ما بعد فَقَدْ قَالَ اللَّهُ تَبَارَكَ وَتَعَالَى فِي كِتَابِهِ الْعَزِيزِ أَعُوذُ بِاللَّهِ مِنَ الشَّيْطَانِ الرَّجِيمِ بِسْمِ اللَّهِ الرَّحْمَنِ الرَّحِيمِ وَأَيُّوبَ إِذْ نَادَى رَبَّهُ أَنِّي مَسَّنِيَ الضُّرُّ ان نيما سني الضر وعن ارحم الراحمين صدق الله العلي وقال رسول الله صلى الله عليه وسلم لا كنتم المنجذ فقولوا خيرا فان الملائكه يؤمنون على ما تقول او كما قال صلى الله عليه وسلم புகழு அந்த அல்லாஹுவின் பெயர் நாமும் கூறிய புக்குதா பிரசங்கத்தை ஆரம்ப செய்கிறேன் கலாமும் என் உயிரில மேலான கண்மணி நாயகம் முகம்மது முஸ்தபாஹூ அடைவி வசல்லம் அன்னவர் மீதும் அந்நாளின் நடிச்சுவடுகளை அனுகூலக்கு சகாத தமது வாழ்விலை பின்பற்றி வெற்றிகளை கண்ட அருமை சகாபாக்கள் சாபி உங்கள் சபாபிக முஸ்லிமான மோனான ஆண்கள் பெண்கள் யாவரு மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக எந்தோர் நாள் இவ்வளோம் அணிந்ததற்கு பின்னால் மேலான ஜென்மக்கு சிறுதோ உயரிய சுவருக்கம் பரிசாக கூலியான கடை கற்றுமாக இடத்துவாசுகிறேன் அல்லாஹ் கபூல் செய்வான ஆமீன் அல்லாஹினுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ் விரும்பக்கூடிய இடமாகிய அவனது மாளிகையில் அவனது வீட்டிலே நேர காலத்தில் வந்திருக்கக்கூடிய அன்பர்களே நண்பர்களே வாலிப்படிகளே அயோதிப்படிகளே திவார்களே அல்லாஹினை எல்லா தந்திருப்பிலும் கலந்து கொள்ளும் பள்ளிக்கு உள்ளே இருக்கின்ற போதும் வெளியில் இருக்கிறது உள்ளூரில் இருக்கின்ற போதும் வெளியூர் இருக்கின்ற போதும் தனிமையில் இருக்கின்ற போதும் கூட்டாக இருக்கின்ற போதும் இரவிலும் பதவிடம் இரகசியமாகவும் பரகசியமாகவும் அறிமுகமாக இல்லாத மத்தீதம் சரிப்பாங்க சந்தோஷமா இருக்கின்ற கட்டங்களில் கவலையான பிரகடமான சோதனையான கட்டங்களில் எல்லா சந்தர்ப்பங்களும் அல்லாய்களை பார்த்து சொல்லிருக்கிறான் சிந்தனையோடு எங்களுடைய வாழ்க்கையை நபருக்கு மாறி எனக்கும் உங்களுக்கும் மத்திய சொல்லிக் கொள்கிறேன் எனவே நாளையும் அன்பான அல்லாஹுக்கு நல்லே பேரன்று மிக்க சகோதரிகளே அல்லாஹுக்கு உலகத்திலே எங்களுக்கு பல வகையான அருப்பொடைகளை நியமத்துக்களை சொல்லிருக்கிறார் அதேபோல் அல்லாவுடைய சோதனைகளை நாம் வேறு விதமாக இருப்போம் ஆனால் அதை அல்லாஹ் அந்த மனிதனுடைய ரஹ்மத்தை பொறுத்து சில சோதனைகளை கொடுக்கிறார் அல்லாஹு சாலா ஒரு இடத்திலே சொல்லுகின்ற போது அல்லாஹ் தெரியுமா உங்களை பெரிய நீங்கள் மாற்றிவிடக் என்பதற்காக அதிலிருந்து மீண்டு வரவேற்காக இந்த உலகத்தில் அல்லாஹ் சிறு சிறு சோதனைகளை தருகிறார்கள் கனிமான் அல்லாஹின் நலனியார்களே அப்படி அல்லாஹ் தருகின்ற சோதனைகளிலே கொண்டுதான் நோயாக இருக்கிறேன் கனிமான் அல்லாஹின் நலனியர்களே சகாபாக்கள் நோயை எப்படி அணுகினார்கள் நவிமார்கள் நோயை எப்படி அணுகினார்கள் நோயாளிகளுக்கு என்னென்ன சிறப்புகளை சொல்லி வந்தவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அதே போல நோயாளிக்கு உதவி பண்ணக்கூடியவர்களுக்கு என்னென்ன சிறப்புகளை சொல்லியிருக்கிறார்கள் நோயாளியை நோய் விசாரிக்க செல்லக்கூடியவர்களுக்கு என்னென்ன சிறப்புகளை சொல்லியிருக்கிறார்கள் என்பதெல்லாம் இந்த விசாதமான ஒரு அறிவிப்பாக இருக்கிறார் என்றால் தூக்கமானது சம்பந்தப்பட்ட விடயங்களை இவ்வளவு கலந்து இன்றைய பொங்காவை உங்களுக்கு நினைவுபடுத்தலாம் நினைத்தது அன்பான அல்லாது நல்ல பேரங்கிறது இன்று நாம் விரும்பிய விரும்பாமலே ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விடயம்தான் எங்களுடைய உணவு குடிப்பான தேவைகளுக்கு ஒரு பகுதியை நாம் செலவழிப்பதை போல எங்களுடைய கல்விக்கு இன்னும் பகுதியை செலவழிப்பதை போல விரும்பாமலோ நோய் அதனோடு சம்பந்தப்பட்ட விடயங்களுக்கும் அதிகமான பணத்தை செலவழித்துக் கொள்கிறார் தன்னுடைய வயிற்று பசுக்கு கூட பிச்சை கேட்க முடியாத நிலைமையில் தனக்கு வந்த ஒரு நோய்க்காக பிச்சை கேட்க வேண்டிய நிலைமை அவ்வளவு ஏற்படுத்துகிறார் அப்படியாக ஒரு சந்தர்ப்பம் கையேத வேண்டிய ஒரு நிலைமையெல்லாம் ஏற்படுத்துகிறார் அல்லாள் எனவே நோய் என்பது ஒரு அப்பசகுனம் கிடையாது ஒரு முக்கீபத்து கிடையாது அது ஒரு சோதனை தான் ஆனால் நிறைந்த ஒரு சோதனை அல்லாவிட் உங்களிடையே யாருக்காவது நோய் வந்தால் அல்லா அந்த மனிதனுடைய பாவங்களை எப்படி அகற்றுகின்றான் தெரியுமா மரங்களில் இருந்து காய்ந்த எடைகள் போல விழுவதைப் போல அந்த மனிதன் செய்த சிறு பாவங்களை அவனை விட்டு மக்கள் அகற்றுகின்றான் ஒரு நல்ல ஒரு மனிதருக்கு நோய் வந்திருக்கிறது தீமைகள் அந்தஸ்தை அல்லாஹ் கூட்டுவதற்கான அந்த நோயை கொடுத்திருக்கிறான் இப்படி தான் சலா துவா வந்தவர்கள் பதினேழு வருடங்கள் இன்னும் ஒரு காயத்திலே பத்தொன்பது வருடங்கள் இனிமுறை வாயத்திலே இருபத்தொரு வருடங்கள் ஒரு வகையான உடம்பிலே காயம் அந்த நோய் ஏற்பட்டிருந்த சந்தர்ப்பத்திலே அவருடைய எல்லா இடங்களிலும் காயம் இந்த சந்தர்ப்பத்திலும் அல்லாஹை உவழுவதை விடவில்லை இது ஒரு என்பதை அவர்கள் மறந்து விடவில்லை அல்லாஹ் தான் செய்தி அவர்களுக்கு ஏற்பட்ட அந்த வருத்தம் அந்த நோவு அந்த சந்தர்ப்பத்திலேயும் அல்லாஹுவை அவர்கள் புகழ்ந்தார்கள் இறைவா நீ இரக்கமுள்ள கிருப்பையான அரப்பு என்று அல்லாங்குவை கொண்டிருந்தார்கள் நோயுடைய சந்தர்ப்பத்தில் அல்லாஹு அவருடைய நோயை அகற்றி அவர்களை ஆரோக்கியமானவர்களாகினார் அன்பான அல்லாஹு எதை சொல்லுகிறேன் என்றார் கிடையாது கிடையாது கனியமான சொல்லுவார் எல்லா சொலரும் இலக்குத்தானா என்பார் அன்பான அல்லாஹுவை மறந்து பேச்சு கணியமான அல்லாஹுவி நல்ல எனவே இந்த உலகத்திலே ஒரு மனிதனுக்கு நோய் ஏற்படுகிறது என்றால் திடீர் மரணம் அல்ல நோய் ஏற்படுகிறது நோய்க்கு பின்னால் ஒரு வாரமோ இரண்டு வாரமோ ஒரு மாதமோ ஒரு வருடமோ அதற்கு பின்னால் தான் அந்த மனிதனுக்கு மௌத்து வரப்போகிறது நோய் வாய்ப்படக்கூடியவர்கள் கண்ணியமானவர்கள் இடைப்படுவேன் என்றால் ஒரு மனிதனுக்கு நோய் வாய்ப்பட்டு அந்த மனிதனுக்கு மௌத்து போது அந்த மனிதனுடைய கடன்களை எல்லாம் அடைக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கிறது திடீர்னு மௌத்து வந்துவிட்டால் அந்த கடனை அடைக்க முடியாது மற்ற சொல்லு வசிய சிக்கலை நிறைவேற்ற அழமான முறையிலேயே அது அவர்களுக்குரிய வழிகள் அங்கே பிறக்கிறது அது மாத்திரம் அல்ல அன்பான அல்லாஹுவின் நல்லடியாறுகளே அந்த சந்தர்ப்பத்திலே சௌபாவுக்குரிய காலம் அவருக்கு கிடைக்கிறது திடீர் என்று நிலைமை ஏற்படும் ஆனால் நோய் எல்லா கொடுக்கின்ற போது அந்த சோதனை எல்லா கொடுக்கின்ற போது அந்த மனிதனுக்கு சௌபா செய்யக்கூடிய சந்தர்ப்பம் கிடைத்திருக்கிறது அது மாத்திரமல்ல கனி அதிகமாக விவாதம் செய்யக்கூடிய நன்மை விவாதம் செய்யக்கூடிய அந்த நனவுகளுடைய வாயிலும் மனிதனுக்கு கிடைக்கப்படுகிறது இப்படி ஒரு மனிதனுக்கு நோய்வாய் ஏற்படுகின்ற போது அல்லஹுத்தாலா பல நினவுகளை அந்த மனிதனுக்கு வைத்திருக்கிறார் செல்லதாக வளைவத்தில் அவர்கள் அப்படித்தான் இந்த உலகத்திலே நோய் அணுகுமாறு சொல்லியிருக்கிறார்கள் ஒரு முறை பெருமாநா செல்லதாக வளைவத்தில் அவர்களுக்கு காய்ச்சல் ஏற்படுகிறது அதரது மற்ற துறவியதாக அனுபமா அவர்கள் செல்லதாக வளைவத்தில் அவர்களை நோய் விசாரித்து செல்கின்றார்கள் கேட்டார்கள் நான் உங்களுக்குமா காய்ச்சல் செல்வதாக செல்ல மன்னர்கள் சொன்னார்கள் உங்களிலே ஒரு மனிதனுக்கு வரக்கூடிய காய்ச்சல் இரண்டு மடங்கு காய்ச்சல் எனக்கு என்றார் இன்னும் ஒரு காய்ச்சல் வருகிறது பெருமானதாக ஒளிவந்தவர்கள் தலைக்கு மேலால் தலைப்பாக சுத்திருக்கிறார்கள் அதற்கு ஒரு நபி கையை வைக்கிறார் செல்லவதாக ஒழிவந்த அவர்களுக்கு எந்த அளவு காய்ச்சல் என்றால் அந்த தலைப்பாக அந்த அதாவது துணி அதற்கு மேலாலும் அதனுடைய உஷ்ணத்தை அதனுடைய சூட்டை அந்த நபி சோழன் சொல்லுவதால் எவ்வளவு பிரிய காட்சியார்கள் எவ்வளவு வருத்தமாக பெருமாள் சொன்னதாக வணிகத்தில் நோய் வந்திருக்கிறது அந்த நோய் எப்படி அணுகினார்கள் கண்ணியமானவர்களை எனவே அது ஒரு நனவு எங்களுடைய நன்மைகளை கூட்டுவதற்காக எங்களை விட்டும் பாவங்களை எல்லாம் அகட்டுவதற்காக அதை தருகிறார் என்பதை நானும் நீங்களும் விளங்கிக் கொள்ளவர்கள் அதே போன்ற கண்ணியமான நோய் வாய்ப்பட்டால் அவருக்கு ஏற்ற முதலுதவிகளை கொண்டு வார்கள் அவருக்கு தொந்தா ரீதியான உதவிகளை கொள்ளுவார்கள் அல்லது அவருக்கு என்னென்ன வழியிலே வழிகாட்ட முடியுமோ அந்த நோயாளியை இதுக்கெல்லாம் வீட அந்த மனிதன் அதாவது நோயாளியாகிவிட்டால் கண்ணியனிதன் இதற்கு பின்னால் வாழக்கூடிய காலம் குறைவோ மகத்தாகி பின்னால் மகிழ்ந்தை வாழும் நெருங்கிவிட்டது என்பது அவசரமாக அந்த மனிதனுடைய இதாயத்தை பற்றி யோசிப்பார் அவர்கள் ஒரு யூத பிள்ளை நோய் வாய்ப்பற்ற போது ஒரு குழந்தை நோய் விசாரிப்பை அந்த வாலிபரால் பேச்சுக் கொள்ள முடியவில்லை பெருமானார் சொல்லதாக வளைவத்தில் அவர்கள் அங்கும் இங்கும் அந்த குழந்தை பார்க்கிறது அந்த வாலிபர் குழந்தை பார்க்கிறது சொல்லலாக அவர்கள் அந்த சபையில் இருக்கிறார்கள் அந்த மகனையை பார்த்து அத்தே அகல் காசி சொல்லதாக வளைவத்தவர்களுக்கு வழிபடுமாறு சொல்கிறார்கள் உடனே சொல்லலாக வளைவத்தில் அவர்கள் களிமாவை சொல்லிக் கொடுக்கிறார்கள் இஸ்லாசித்திலே அந்த மனிதன் உழைக்கிறார் அந்த வாலிபர் அந்த குழந்தை நுழைக்கிறார் சொல்லாவோ வளைவதே எந்த வாணிப்பரை பாதுகாத்த அல்லாவுக்கே நலகலிருந்து பாதுகாத்த அல்லாவுக்கே எல்லா புகழும் என்ற புகழ்ந்தார் அன்பான அல்லாஹு நிலவியார்களே அந்த கனிமாவை சொன்ன அடுத்த நிமிடமே அந்த பிள்ளை அந்த வாணிபர் இந்த உலகத்தை அன்பானவர்களை எதை சொல்லு என்றால் சொல்லல்லா வழிகாட்டி இருக்கிறார் ஒருமுறை பெருமானால் சொல்லல்லாக வளைவதற்க அவர்கள் ஒரு சாதியை நோய் விசாரிக்க செல்கின்றார்கள் அந்த தாய் கடுமையான நோய் இருக்கிறார் வருமான சொல்லவாக வளை வச்சு அவர்களிடத்தில் அந்த தாய் இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே தாயிடத்தில் நோய் விசாரித்தார்கள் அப்போது அந்த சொன்னார்கள் கணக்கில் எந்த வரக்கத்தையும் அல்லா செய்யக்கூடாது என்றே காய்ச்சலை அந்த தாய் திட்டினார் சொல்லவாக வணங்கி வச்சவன் அவர்கள் சொன்னார்கள் தாயை நீங்கள் அப்படி சொல்லாதீர்கள் நோயை அல்லா தருவது காய்ச்சல் அல்லா தருவது உங்களை சுத்தப்படுத்துவதற்காக உங்களுடைய அகற்றுவதற்காக இருந்தார்கள் வளைவத்தை நடந்தவர்கள் இன்னமொரு நோயாளியை நோய் விசாரித்து சென்றிருந்தார்கள் எந்த அளவுக்கு கடுமையான நோய் என்றால் அவருக்கு அவருடைய உடம்புகள் எல்லாம் அந்த நோயின் காரணமாக சுருங்கி அந்த உடம்புகள் எல்லாம் பறவையுடைய உடம்பை போன்று சிறியதொரு உடம்பாக காட்டி அழைத்தது சொல்லதாக வளைவத்துல நம்ம போய் கேட்கிறார்கள் அந்த மனிதத்திலே நீங்கள் நோய்வாகிக் கொண்டிருக்கின்றீர்கள் அல்லாஹுடத்திலே உங்களுடைய ரப்பிடத்திலே ஏதாவது கேட்டீர்களா என்று கேட்கிறார் அந்த மனிதன் சொன்னால் நான் அல்லாவுடத்திலே கேட்டேன் இறைவா நான் அந்த உலகத்திலே செய்த தப்பு தவறுகளுக்கு தன் அதாவது என்னை தண்டிப்பதாக இருந்தால் இறைவா இந்த உலகத்திலே தண்டித்துவிடு மறுமையிலே என்னை சண்டித்து விடாதே என்று அல்லாவிடத்திலே கேட்டிருந்தார் பெருமாநாத்திலே உலகத்திலே வாழ்வதற்காக கொடுக்கப்பட்ட இந்த உடம்பும் அந்த தண்டனையை தாங்கிக் கொள்ள முடியாது அதனால் கண்ணியமானவர்களே அந்த உடைவந்த அவர்கள் அந்த தவறுக்கு சொல்லிக் கொடுத்தார்கள் ஆரோக்கியத்தை ஆரோக்கியத்தை சேருங்கள் நானும் நீங்கள் நோய் விசாரிக்க செல்லும் என்றால் அந்த நோயாளிகளை கஷ்டப்படுத்தக்கூடாது உதாரணமாக ஒரு விபத்திலே ஒருவர் சிங்கி மௌத்தாக இருக்கிறார்கள் வைத்து ஐந்து பேர் பயணம் போன ஒரு பயணத்திலே இரண்டு பேர் மௌத்தாக இருக்கிறார்கள் மூன்று பேர் ஏதோரு தப்பி வைத்து சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் அவரை சொல்ல போனால் அவர்கள் அங்கே மௌத்தாகி விடுவார்கள் அந்த செய்தி அவர்களுக்கு மறைக்க வேண்டும் அல்ல அவர்களை பாதுகாத்து நல்லதார்களே நாகரிகம் முடியாமல் நடத்தக்கொண்டனர் சிறுவர்கள் ஒரு இதை பேச வேண்டும் நோயாளிகள் இதை பேச வேண்டும் ஒரு திருமண வீட்டிலே போய் இதை பேச ஒரு ஜனாதா வீட்டிலே போய் இதை பேச அன்பான அல்லாஹூரின் நலவியார்களை நாம் அதிகமாக நாங்கள் செய்யப்பட வேண்டும் அதை நாம் எங்களுக்கு கட்டுத்தொண்டிருக்கிறது எனவே கனியமான அல்லாஹூரின் நலவியாரிகளை நோய் விசாரிக்க செல்கின்ற போது அல்ல ஏராளமான நடவுகளை எங்களுக்கு நாம் நோய் விசாரிக்க செல்கின்ற போது ஆறுதல் வார்த்தைகளை நாங்கள் சொல்ல வேண்டும் நோயாளிக்கு ஆறுதல் வார்த்தைகளை சொல்ல வேண்டும் கணியமானவர்களே எந்த அளவு நோயாளிகள் என்றார் ஒவ்வொரு வீட்டிலும் எல்லாம் நோயாளிக்கிறார் செலவழிக்கிறோம் என்றால் அதே சந்தர்ப்பத்தில் ஒருவேளை உணவுக்கு இரண்டாயிரம் மூவாயிரம் செலவழிக்கக்கூடிய சகோதரர்களும் இல்லாமல் கணிமல்லி நலடியாகி அண்மையிலே ஒரு சகோதரை கண்டித்து நோம் உடைய அந்த ஏதோ ஒரு வகையிலே அவர் குர்பானிகள் செய்து அல்ல துவார் ஊவியை மீட்டெடுத்திக்கிறார் ஆனால் அவருக்காக ஒரு மெஷின் கொடுக்கப்பட்டிருக்கிறது அவர் மூச்சி எடுப்பதற்காக அந்த மெஷினிலே அந்த போகக்கூடிய அந்த பட்டையிலே அந்த குழாயிலே சிறியதொரு ஓட்டை அந்த மெச்சினால் சரியான முறையே அந்த காட்டை கொடுத்துக் கொள்ள முடியவில்லை கண்ணி மாணவர்களே அதற்காக அதை செய்ய வேண்டும் என்று எடுத்துக்கொண்டு சென்றார் கண்ணியமானவர்கள் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்துக்கு மேற்பட்ட தொகை போனது அந்த பெச்சையை நிரத்துவதற்காக அந்த வேலையை செய்துவிட்டு வந்துவிட்டார் வந்ததுக்கு பின்னால் வீட்டிலே ஒரு ஒரு மாட்டை குறித்து சார்ந்த கடனை அடைத்தார் கண்ணியமான அவர்கள் விளையாடியார் அது மாத்திரம் அல்ல சின்ன சின்ன நோய்கள் வந்துவிட்டால் பெரும் சிறப்பு எனவே எதை போக என்றால் அல்லாஹ் எங்களை ஆரோக்கியமாக வைத்திருக்கிறான் என்பதற்காக அல்லாவுக்கு நாங்கள் நன்றி செலுத்த வேண்டும் நோயாளிகளை தேடி செய் அவருடைய தேவைகளை அறிந்து உதவி பண்ண வேண்டும் என்பால் அவர்களை வார்த்தைகளை சொல்ல நாங்கள் பழகி வேண்டும் அடுத்ததாக இரண்டாவது ஒரு நோய் போது ஒரு மனிதனுடைய பாவத்தை அல்லாஹ் மன்னிக்கிறான் அவருடைய அந்தத்தை அல்லாஹ் கூட்டுகிறான் அதேபோன்று செல்லுகள் நோயாளிகை நோய் விசாரித்து சென்றால் அவருக்கு ஆறுதல் வார்த்தைகளை சொல்வதோடு நின்று விடாமல் அந்த நகைத்துறையாக அல்லது அந்த நோயாளிகளுக்காக அவர்கள் செய்வார்கள் ஒருமுறை சகதரோதையோ அவர்கள் நோய் வாய்ப்பு இருந்தார்கள் ஆரோக்கியத்தை கொடுப்பாயா ஒரு சகோதரன் நோய் இருக்கிறார் ஒரு சகோதரர் குறிப்பாயாக எங்க துவாபை எங்களுக்கு உதராங்க நீ மாணவர்களே அது மாத்திரமாத்தவர்கள் இன்னும் ஏராளமான துவாக்களை கட்டி சென்றிருக்கிறார்கள் ஒரு முறை அல்லாஹ் வளைவதற்கு நோயாளிக்கு பக்கத்திலே போய் வலது கையை அந்த நோயாளியுடைய தடையில வைத்து செல்லவற்றாக ஓரினார்கள் எனவே கண்ணியமான ஊறி அந்த நோயாளிக்கு சிபாவை பெற்றுக் கொடுக்க அல்லாமத்திலே நாங்களும் அன்றாட வேண்டும் அடுத்து கண்ணியமான அல்லாமல் செல்லும் சொல்ல இருக்கிறார்கள் ஒரு மனிதன் நோயாளி நோய் விசாரிக்க சென்றால் அந்த மனிதன் திரும்பி வரும் வரை the one at the ார் அதிகமாகற ஒரு மனிதன் காலையிலே ஒரு நோயாளியை நோய் விசாரிக்கிறார் மதத்துக்கு பின்னால் ஒவ்வொரு நாளும் ஒரு நோயாளியை நோய் விசாரிக்கின்ற படக்கம் வாழ்க்கையில் வரும் மனிதன் மலர் அந்த நோய் விசாரிக்காக எழுபது மலர்மார்கள் ஓ பெரிய பாக்கியம் இந்த பாக்கியத்தை நானும் நலகவிட முடியாது எத்தனையோ நோயாளி எடுப்பார்கள் எனவே கண்ணியமானவர்களே இன்னொரு ஜனாதா வீட்டுக்கு போனா அல்லது மையத்து வீட்டுக்கு போனா பேசிகள் இருக்கலாம் குடிபோதையிலே மூழ்கிய ஒரு மனிதன் தான் மௌத்தம் இருக்கிறார் திருடல்தான் மௌத்தம் இருக்கிறார் அந்த ஜனாதாவுக்கு நீங்க போனாலும் அவருடைய கலவை பற்றி அவருடைய அந்த அவரை குடிச்ச அந்த வேலைகளை பற்றி அவர் அவர் பாவித்த அந்த போதைகளை பத்தி பேசக்கூடாது அவருடைய நனவுகள் ஏதாவது இருந்தால் அதைத்தான் கழிக்க வேண்டும் நீங்க போன்ற இடத்துல என்னென்ன விஷயங்களை பேசுவீங்களோ அதற்காக மலக்குமார்கள் ஆமின் சொல்லி கொடுத்திருக்க எனவே கடிமான அல்லாஹுபி நடிகார்களே செல்லா வலைவரவர்கள் நோயாளிகளிடத்தில் சென்றால் அமைதியாக இருப்பார்கள் அவர்கள் பார்த்து சொல்வார்கள் இந்த து ஆட்களை ஓடுவார்கள் அது மாத்திரமல்ல செல்லா வலைவரவர்கள் அவர்களுக்காக நிறைய துவா செய்வார்கள் அந்த பழக்கத்தை நானும் நீங்கள் வளர்த்துக் கொள்ளவேன் அன்பானவர்களை இந்திய சமூகத்தில் நாங்கள் பார்க்கும் சில நோயாளிகளை சிலர் அதிகமாக கவனிப்பார்கள் சிலர் நோய்வாய்பட்டால் எந்த கொடுப்பனவுகளும் எந்த உரியமும் இல்லாமல் வைத்திய சாலே நாட்கள் அல்ல வாரங்கள் அல்ல மாத கணக்கிலே நோயாளத்திலே அவர்கள் தேன் மாறி மாறி இருப்பார்கள் நிறைய நனவுகளை நந்திங்களை அமைத்திருக்கார்கள் கனிமணவர்களே சாதாரணமானவருடைய மனு மலக்குமாரோடைய நுழாவோடு அந்த மனு இருக்கிறார் எனவே எங்களோட குடும்பங்கள்ல அங்கவீனர்கள் எங்களோட குடும்பங்கள்ல நோயாளிகள் ஏராளம் இருக்கலாம் எனவே அவர்களை பராமரிப்பது அவர்கள் உதவி செய்வது அவருடைய கட்டங்களை கேட்டு அறிவது கண்ணி மாணவர்கள் உதவி செய்வது எங்களுடைய கடமையாக இருக்கிறது எங்களுக்கு தெரியும் எத்தனையோ பேர் நோயாக இருக்கிறார்கள் அதிலே உலமாக்கள் பேர் நோயா இருக்கிறார்கள் இந்த சமூகத்தை வளர்ப்பதால் கஷ்டப்பட்ட ஆசிரியர்கள் சமூகத்துக்கான சேவை செய்த எத்தனையோ பேர் கணிதக்கு நோயா இருக்கிறார் குறிப்பாக உலமாக்கல் சமூகத்துக்காக கஷ்டப்படக்கூடியவர்கள் அவருடைய காலம் பிரயாணத்தோடய கழிக்கிறது இன்று மௌத்தானின் அவர்கள் கூட இந்த பள்ளியில சுமாராக முப்பது வருடத்துக்கு மேல கடமை செஞ்ச வருவோம் பழைய புதிய பள்ளி வரைக்கும் இந்த நீண்ட காலம் கடமை செய்து வருவோம் இன்றைக்கு ஆசிரியராக இன்றைக்கு அதிபராக இன்றைக்கு வலமாக்கலாக இன்றைக்கு பற்றதாரிகளாக இலங்கையில் நல்ல அப்பகுதிகளை மேலை செய்யக்கூடியவர்கள் இந்த ஊருக்கு சேவை செய்யக்கூடியவர்கள் ஏதோ ஒரு வகையிலே அவருக்கு இந்த அழிப்பாவை அவரது நல்ல அழுக்கத்தை படித்தவர்கள் புரவானை படித்தவர்கள் களிமாவை படித்தவர்கள் அப்படியான ஒரு நல்ல மனிதருக்கு இன்றைய வெள்ளிக்கிழமை நில நாளை நாங்கள் பிரியாவிட கொடுத்திருக்கிறோம் இன்றைய நாள் பெருமதியான நாள் இன்றைய நாள் பெருமதியான நாள் இன்றைய நாளுடைய ஒவ்வொரு நேரமும் பெருமதியானது கண்டிப்பா எந்த ஒரு மனிதனுக்கு ஐந்து லட்சம் பணம் வர வேண்டும் அதை அவர் தேடவில்லையா பரவாயில்லை நாளைக்கு தேடிக்கொள்ளலாம் ஆனால் இன்றைய நாள் இருக்குதே இன்றைய மனுஷியானம் இருக்குதே அது இன்றைய நாள் வெள்ளிக்கிழமையில மனுஷியானங்கள் நாளைய நாள் சனிக்கிழமையில நிறைய அதனால்தான் வெள்ளிக்கிழமை வருவதற்கு முன்னால் மகரிபுடைய நேரத்தில் இருந்து புள்ளியாக இவர்கள் சாப்பிடுவோம் ஏழாம் செய்யப்படுகிறது வெள்ளிக்கிழமை இவங்களுக்கு கருது விட்டது இசாவுடைய சொல்கை வருகிறது அங்கே சூறத்து அங்கே ஏழாம் செய்யப்படுகிறது வெள்ளிக்கிழமை இரவு சுபவுடைய சொலுகை வந்துவிட்டார் சஜதா தகுரு கனிமனி வெள்ளிக்கிழமையுடைய பெருமதி அங்கே சொல்லப்படுகிறது கண்ணியமானவர்களே இந்த நாளில் ஓதக்கூடிய தொலவார் அதுக்கு நன்மை வேற இன்றைய நாளில் ஓதக்கூடிய நிக்குள் இன்றைய நாளில் ஓதக்கூடிய களம் அதுக்கு வேற நாளைய நாள் என்பதை தனிக்கிழமை அன்பானவர்களே என்னிடத்தில் இருக்கக்கூடிய மொபைலுக்கு வாகனங்களுக்கு தோட்டந்த உங்களுக்கு பேசலாம் ஆனால் அம்மா எனக்கும் உங்களுக்கும் அந்த இருக்கின்ற நேரம் காலம் அதற்கு யாரும் விதை பேச முடியும் என்னுடைய நேரம் எனக்கு எப்படி பெருமதியோ அதே போல உங்களுடைய நேரம் உங்களுக்கு பெருமதியோ எனவே சாலா எனக்கு யாரும் வீணாக்கி விடாதீர்கள் அல்லா முத்தாலா நோயை தருவதற்கு முன்னால் ஆரோக்கியத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அல்லாஹ் எங்களை ஏழையாக்குவதற்கு முன்னால் வசதியாக இருக்கிறோமா செழிப்பாக இருக்கின்றோமா ஏதோ ஒரு வகையிலே மற்றவரை வாழ ிருக்கிறார் நோய் காரியங்கள் அதில் குறிப்பாக குளமாக்கள் சமூகத்துக்காக சேவை செய்தவர்கள் பொறுத்தவர்களே இந்த ஊர்களை இன்னி இந்த காலம் கடமை செய்தவர்கள் அவர்கள் இன்னும் எங்களை ஊட்டில் பிறந்திருக்கார் அவர்களுக்காக துவா செய்யுங்கள் அவர்களுக்கு முடிய உதவிகளை மாற்றால் தான் நீங்கள் தாராளமாக கொண்டிருக்கிறீர்கள் அல்லாஹைய வார்த்தையில நிறைய வரக்க செய்வானார் அந்த சகோதரை மாற்றால் அல்ல அந்த ஆலி முப்பது வருடங்களுக்கு மேலே கடமை செய்வதாக இருந்தால் நீங்களும் பொறுமைச்சாளிகள் அவரும் பொறுமைச்சாளிகள் சில பள்ளிகள்ல போனா அதற்கு மாறா வச்சுக்கொள்ள மாட்டாங்க மூணு நாலு மாதத்துக்கு அதற்குமார் அனுப்பிடுவாங்க மசாலா அப்படி இல்லை நீங்க இரக்கமானவர்கள் அதற்குமார அன்பானவர்கள் எனவே அவர் சின்ன ஒரு சம்பளத்திலிருந்து கண்ணியமானவர்களே ஒரு சாதாரண ஒரு சம்பளம் எடுக்கும் வரைக்கும் அவர் இந்த பள்ளியில கடமை செஞ்சிருக்கிறார் எனவே இன்னும் நிறைய உலகமா இருக்கு இந்த கடமை செஞ்சவர்கள் நோயாளியா இருக்கிறாரு இன்னைக்கு அவரை வேறால உழைத்து சொல்லலாரு மத்தவங்க செய்யற போல தொழிற்சல இறங்கி அவங்களை செய்யல கூடிய காலம் எடுத்து பாருங்க ஒரு ஹாப்பிள் மோளவையா இருந்தா கிட்டத்தட்ட பத்து வருஷம் போது வரும் பிரலாணத்திலேயே காலம் போயிடும் போதை முடிஞ்சி வந்துட்டா பள்ளிக்கோ மதுரஸாவுக்கும் அவர் போயிடுவாரு அவர் முதலிசா போவாரு மதுர்த்தா ஆசிரியரா அல்லது இமாமா அவர் பள்ளிக்கு அப்படி போனா மாதத்துல மூணு நாள் நாலு நாள் தான் வீட்டுக்கு போடுவாரு மத்த இருபத்தஞ்சு இருபத்தாறு நாள் பள்ளியோட தான் காலம் போகும் மதுர்த்தாவோட தான் காலம் போகும் அன்பான் நாள்தான் ஊருக்கு வந்தா அவர் அஞ்சாறு நாள் தான் இருப்பார் ஊர்ல யாரும் கடன் கொடுக்க மாட்டாங்க ஏண்டா அதில் உருளையிலேயே மாத்தத்துக்கு மூணு நாள் நாலு நாள் தான் வாரது அதனால ஊரோடு அவர் பழக்கம் இல்லை எந்தெந்த உலகத்தில் கடமை செய்கிறாரோ அங்கதான் அவருக்குள்ள துளத்து இருக்குது இப்படி எங்களை உலமாக்களுக்கு நிறைய தேவை இருக்கும் அவருடைய தேவைகளை மறைத்துக் தான் வாடுகிறார்கள் உலமாக்கல் எத்தனையோ பேருடைய ஜனாதா அந்த இடத்துக்கு போனா தான் தெரியும் அதற்கு ஊர்ல கிடந்து இல்லை அதற்கு வீட்டில் கோயிலுக்கு இல்லை கனிமனி நிறைய பேருடைய நிலைமை இப்படி எனவே அவருடைய கடமை செய்யமாக்க எங்களை கடமை செய்யமாக்க வெளிய போனாங்கில செய்யக்கு தீனுடைய பணிகளை செய்யறதுக்கு அதனால கண்ணியம் அவங்க அவங்களுக்கு நோய் வாய்ப்பட்டு பார்க்கக்கூடிய நிலைமை நாங்கள் ஏற்படுத்தி சொல்வோம் கணிமானவர்களே ஒரு மனிதன் ஆக்சிடென்ட் அதாவது ஏதோ நடந்துட்டு அவரை கால் அப்படியே துண்டிக்கப்பட்டது கணி டாக்டர் வைத்தியம் பண்ணுவாரு அதுக்குரிய சிகிச்சை நடக்கும் அந்த கால் அகற்றப்பட்டு அகட்டின காலை என்ன செய்யணும் அடக்குறதா அதுக்குரிய தீர்ப்பு டாக்டர் இல்லை விஞ்ஞானி இல்ல வரணும் அவங்க வீட்டுக்கு ஒரு பிள்ளை கிடைச்சிக்கிட்டு பேர் வைப்போணும் அந்த பிள்ளைக்கு நீங்க வளர்ந்து காதல அதை இடது காதலை காமத்து சொல்லுவோம் அந்த பிள்ளைக்கு முதலாவது இனிப்பு பண்ணுங்களை வாயில வைக்கோணும் கனியமானவர்களே அசீக்கா என்ற ஒரு விஷயம் இருக்குது இப்படி கட்டம் கட்டமாக பெண் சுண்ணத்தோடு இருக்குது என இப்படி கட்டம் கட்டமான சில விடயங்களை செய்யணும் இதை செய்கிறது ஒரு வயிற்று அணிமையல்ல கணியமானவர்களே ஒரு படித்த பட்டதாரி அணிமல்ல ஒரு ஆனிமை அணிவித்தான் ஒரு பள்ளியில கடன் செய்யக்கூடிய அல்லது அவங்களோட ஊர் கைனமாக இருக்கக்கூடிய அவர் அணிவித்தான் இந்த வேலைகளை செய்யும்பான் அவர்களை அது மாத்திரமல்ல நாங்கள் யாராவது மூத்த ஆகிட்டோம் என்று வெற்றி கொண்டா கணியமானவர்களை எங்க கடை சொந்தர்ப்பத்தில் அந்த அதற்கு வந்து நான் பயம் போனோம் எங்களை குளிப்பாட்டணும் இங்கிற கப்பலுடைய விளையங்கள் கணியமான உலமாக்கள் இன்றைக்கு ஸ்ட்ரைக் போட்டா இன்றைக்கு உலகத்திலே இஸ்ட்ரைக்கு இல்லாத ஒரு தொழில் என்றா இஸ்டைக் இல்லாத ஒரு சேவை என்றா அது தொழில் கிடையாது சேவைதான் அது உலமாக்களுடைய சேவைதான் எனவே கணியமானவர்கள் நிறைய சேவை செய்ய இருக்கிறார்கள் அவர்கள் எங்களை விட்டு நேரத்தில் கண்களால் வேலை செய்றாங்க அதிகமாக கஷ்டப்படுகிறாங்க பிள்ளைகளோட அதிகமாக கஷ்டப்படுகிறாங்க அதனால கண்ணியமானவர்களை அவருடைய தேவைகளை கேட்டறிந்து சமூகத்துக்கு சேவை செய்யக்கூடியவர்கள் அவர்களை கண்ணியப்படுத்துங்க நிச்சயமாக அல்ல ஒரு காலம் எங்களை ஏன்னாண்டா கணியமா நல்லா உங்களுக்கு நிலடியார்கள் தெரியும் உலக உலக வளமையில அதாவது நாங்க ஒரு துபா ஓருவோம் அதனுடைய கருத்து தெரியாம ஆனா இன்றைக்கு வளமாக்கள் ஒரு ஊர்ல என்ன நடந்தா உதவி கிடைக்கும் என்ன நடந்தா அல்லாட என்பதை அந்த அறிஞர்கள் அறிஞ்சிருக்கிறாங்க அதனால் சரி கட்ட பாதுகாப்பது மார்க்கத்தை பாதுகாப்பது எங்களை பொறான பாதுகாப்பது அந்த அறிஞர்கள் மூலமாகத்தான் எனவே கனியமான நல்லாகுமி நல்லது அவர்களே அவர்களுக்கு முடியுமான பங்களிப்புகளை நாங்கள் செய்ய அது நம்ம தான் உடைய காலம் எல்லா காலங்களும் ஏதாவது ஒரு நோய் வாய்ப்பு ஒரு ஆழி மௌத்தாகிட்டார் ஊர்ல சேவை செஞ்சவர் அல்லது எங்கள ஊர்ல கடை செய்யக்கூடிய ஒரு ஆழிவுக்கு நோய் வாய்ப்பு இருக்கிறது எங்களால உதவிகளை நாங்கள் செய்யணும் கனிமனவர் அது ஒரு காலம் வீணாகுது நாங்க யாரும் வாழ வரையில் மத்தவங்களை வாழ வைக்க வந்தவர்கள் எனவே நாங்கள் வாழ்வதூடாக பக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் எங்க ஊர்ல உள்ளவர்கள் வாழ வேண்டும் எங்க செல்வங்களால் வாழ வேண்டும் நான் ஒரு செல்வந்தராக இருந்தால் மக்களுடைய படத்தை சேர்த்தனா தந்திருக்கிறான் அவர்களையும் நாங்கள் வாழ வைக்க எனவே கணிமான கவனம் செலுத்திக் கொள்ள வேண்டும் அதே போன்று உறவுகள் யாராவது நோயப்பட்டிருந்தால் உறவுகளுக்கு ஏதாவது தேவை இருந்தால் அவருடைய தேவைகளை கேட்கறிந்து உதவி செய்து மக்களாக நாங்கள் மாறிக்கொள்ள வேண்டும் எனவே கனிமணவர்களை மிக முக்கியமான சில விலையை நான் நினைப்படுத்தினேன் அதாவது நோய் வந்துவிட்டால் அது ஒரு அகசோபனம் கிடையாது நோயாளி நோய் விசாரித்து மலருக்கு கிடைப்பதற்கு சந்திரமா விடயங்களை ஏற்படுத்துவத்திலே வாழ்கின்ற போது விரைவான எல்லா சோதனைகளையும் சாதனைகளை ஆக்கக்கூடிய சோதனை மூலமாக உண்மையை இருக்கக்கூடிய மக்களாக இறைவா எங்களை கபூர் சென்று கொள்வாயாக யார் உனக்கு பொருத்தமானவர்களின் யாழ் அந்த ஊருக்கு சேவை செஞ்ச கல்விமான்கள் இந்த ஊருக்கு சேவை செஞ்ச உலக வீட்டுக்கு எத்தனையோ பேரு கபராடுகிற கபுறுகளை பூஜோலியாக்குவியாள் அவர்கள் நிறைய பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நிறைய பேர் புறான் திராவிடத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களால் நிறைய பேர் மார்க்கத்தை படித்து விளங்கி நல்ல முறையை அமல் செய்து கொண்டிருக்கிறார்கள் சீரமைகள் வாழ செய்வாயா அவர்கள் எங்களுக்கு தந்துடுவாயாக அவரை உதவி செய்யக்கூடிய நல்ல மனப்பாடு அழைக்கிறார்கள் ஆரோக்கியத்தை அதிகமாக நோய்கள் அதிகமான நல்ல வார்த்தைக்கு முன்னால் கடனுகளை அடைக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை துளாயாதிகம் ஹைபாதத் இயே புரிய ராக்கிவாயாக மௌதுக்கு முன்னால் பாவங்கருக்கு முட்டுப்புள்ளி வைக்க கூடிய ஆக்கிவாயாக யா அல்லாஹ் மௌதுக்கு முன்னால் பத்தூடியுள்ளங்களே வாழக்கூடிய மக்களாகங்களை ஆசிர்வாயாக யா அல்லாஹ் துவாதனைrceil செய்து கேட்டு கொள்வாயாக ஆமீன் ஆமீன் வ ஆஊது ஸவனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் For more Islamic lectures and useful information visit us